வாங்க மக்கா வாங்க நாடக பார்க்க வாங்க உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உண்மை மதிக்கும் முன்னிலைமை கொஞ்சம் இறங்கி வந்த நிழலும் கூட வெறுக்கும் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உங்கள் நடிப்பை பாராட்டி வெள்ளையபுரம் உங்கள் அன்பு சகோதரர் அபுதாகிர் அன்பு நண்பர் பழைய சிலருந்து எப்போ வந்திங்க ஊருக்கு நன்றி நன்றி நன்றி எனக்காக மீண்டும் ஆழத்தூர் சீ அன்னார் அவருடைய சார்பாகவா இன்னும் வந்திருக்கார் தம்பி அவர் மையம் வந்திருக்கார் நன்றி நன்றி அதற்கு நாமெல்லாம் இனிமே விட்டுக் கொடுத்துடக் கூடாது இனிமேலும் நவீன் பழச்சாறு கடையினுடைய உரிமையாளர் அன்னார் அவர்கள் கருப்பையனா அன்னார் அவர்கள் ரூபாய் ஐம்பத்தி ஒன்றரை வழங்கியிருக்கிறார்கள் அன்னார் அவர்களுக்கு நன்றி பழமெல்லாம் விதை உள்ள பழங்களாக வாங்கி இருந்தேன் இந்த ஐப்ரூட் சொல்ற மரபணு மாற்றப்பட்ட பொருள்களை எல்லாம் நாமெல்லாம் ஒதுக்கணும் ஆகினால பாரம்பரியமாக பழமையாக நல்ல தொன்மையான பிரச்சனை நம்ம எப்போது இயற்கையை மாற வேண்டாம் நம்மை வாழ வைக்கும் அதனால இயற்கையை யாரும் மீறிவிட வேண்டாம் எதுக்கு சொல்றேன் அஞ்சு வயசு பிள்ளைக்கு சேலையை கட்டி அழகுமாக்குது நம்ம நாடு அஞ்சு வயசு குழந்தைக்கு சேலையை கட்டணும் என் பொண்ணுக்கு சேலை எவ்வளவு அழகா இருக்குது இல்ல ஆனா ஐம்பது வயசு கிழவி நைட்டிய போட்டு நடுத்து நியாயமா யோசிக்க வேண்டாமா சிந்தனை செய்ய வேண்டாமா யார் மெத்திலாவது குங்குமம் ஒட்டு போட்டு வாழ்க்கை ஒட்டா போச்சா எப்படி இருக்கணும் நாட்டோட முதுகெலும்பு விவசாயம் ஒரு மனிதனுக்கு விவசாயம் ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு நல்லா இருந்தா உட்கார்ந்துக்க முடியுமா இருக்க முடியாது எல்லாம் சாஞ்சிதான் கிடைக்கணும் அப்ப மனுஷனுக்கே முதுகெலும்பு ரொம்ப முக்கியம்னா நாட்டுக்கு முதுகெலும்பு எது விவசாயம் விவசாயிய கைவிட்ட விவசாயியோ இல்ல வேளாண்மையோ கைவிட்ட எந்த நாடும் உருப்பிட்டதான் சரித்திரம் இல்ல வரலாறு நம்ம நாட்டுல விவசாயி நிலைமை கேள்விக்குரியாவே ஆண்டுக்கு எத்தனை பேர் இறக்கிறார்கள் ஆய்வு சொல்லுது அதை மட்டும் கணக்கு போட்டு சொல்றாங்க வருஷத்துக்கு பேர் விவசாயி ஜாகிறான்னு ஆனா ஏன் ஜாகிறான் இவன் ஜாகலாமா இந்த உலகத்துக்கே சோறு போடுற விவசாயியை காப்பாற்றணுங்கிற எண்ணம் அதையும் விவசாய நிலங்களுக்கு வரி கட்டுறான் களை எடுக்க பணம் கொடுக்கிறான் அத்தனைக்கும் கடன உடனே வாங்கி விவசாயம் பண்ணி காசாவி அரைச்சாவி பூத்தா அந்த நெல்லை கொண்டு விற்க போனோம்னா விலை வைக்க வேற ஒருத்த வர்றா ஐயா என்ன கொடுமை நம்ம நெல்லுக்கு நம்ம வில சொல்ல முடியலையே நமக்கு தானே தெரியாதுல என்ன நட்டம் லாபம்னு ஆனா சூழ்நிலை என்ன வேலை அப்படின்னு சொல்லுவேன் நம்ம தலைவலத்துக்கு கெஞ்சி பாப்பன்னு ஒரு ஐம்பது ரூபாய் சேர்த்து கொடுங்க முடியாது ஆனா சூழ்நிலை என்ன கடனை வாங்கி விவசாயம் முடிக்கும் கடை கொடுத்தவர் கேட்பாரு பயத்துல வித்துருவோம் ஆனா வாங்கிட்டு போறவங்க என்ன செய்யலாம் அந்த நெல்ல ஊற வச்சு அவிச்சு அரைச்சு அரிசி ஆக்கி அதை புதுமைப்படுத்தி அதுக்கு விளை வச்சு அமைய வைக்கிறேன் வாங்கி திக்கிட்டு ஆதரம் இதை விட கேவலம் எந்த உலகத்துல இருக்க சொல்லுங்க பாப்போம் உண்டா உருளைக்கிழங்கு விவசாயம் பண்ண ஒருத்தர் வடநாட்டுல பெப்சி கம்பெனிக்காரன் உங்களுக்கு புரியுத மாதிரி சொல்லுங்க பாருங்க சொன்ன புரியுது பழச்சாரம்னா புரியாது இப்ப நீங்க வலது இடது இடது வளது தெரியல என்ன சரியா கொடுமை நினைச்சு பாருங்க விவசாயிகளுடைய நிலைமையை இந்த உலகத்துக்கே சோறு போடுற விவசாயி ஆனா பாருங்க பத்து வருஷத்துக்கு முன்னால இருந்துச்சே மழை பெய்யுது ஏன் கேட்க முடியல அதை சிந்திக்கணும் அப்ப வெதநல்லி இருந்துச்சு ஏன் இல்லாம போச்சு யாரு பறிச்சுக்கிட்டது யாரு பறிச்சு கொடுத்தது இந்த கேள்வியை நாளைக்கு எல்லாரும் கேளுங்க உங்களுக்கா ஒரு தெளிவு பிறக்கம் இப்படி இருந்த நாடு இந்த கெதிக்கு ஆளானது யாரால நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்துக்குள்ளாப்பு தாங்காது வேண்டுகோள் ஊரடங்கு சாமத்திலே நான் ஒரு தமக்கும் விழிச்சிருந்தேன் ஓரத்தில ஓ நினப்பில படுத்திருந்தேன் காத்தடிச்சா சலசலக்கும் எல்லா உன் சிரிப்பு புரண்டு படுத்தாலே பாவி மக ஓனனப்பு பாவி மக ஓனனப்பு என் மனசு பத வதைக்கும் சாதி சொல்லி முறை வந்து தடுக்க நன்றி நன்றி நன்றி இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு என்று மற்ற என்ன அற்புதமான காணம் ஆலோளம் குழல் எழுதி என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதார் எதுக்கு ஆலோளம் சொல்ல விவசாயம் பண்ணிருக்காங்க விவசாயம் பண்றேன் விவசாயம் பண்ற மட்டும்தான் இந்த நாட்டுல வாழலாமா மத்த பூரா பிச்சை எடுக்கணும் தொழுதுண்டு மாறி முடியுமா நீங்க எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு புகழ்ந்துகிட்டே இருந்தாது அப்படி உயர்வா சொல்லி ஐயா ஒரு அஞ்சு ரூபாய் இருந்தா பத்து ரூபாய் மந்திரி ஒருத்தர் இருப்பாரா அந்த காலத்துல மன்னருக்கு இருப்பாங்க மந்திரிக்கு என்ன வேலை வரும் பொருள் உரைத்தல் நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கறத சொல்லணும் அவன் மந்திரி அந்த காலத்துல ஆலோசனை சொல்ற மந்திரி அவருக்கு இலக்கணம் என்னன்னா வரும் பொருள் உரைத்தல் மழமா அதெல்லாம் வராதுங்கரம் மன்னர் படை பரிவாரத்தோட வேட்டை கிளம்பினார் அந்த நேரம் பார்த்து ஒரு விவசாயி நம்மளோட சேர்ந்தாள் அவர் பாருங்க ஒரு தோல்ல ஒரு தலையில ஒரு கூடைய வச்சு கிழிஞ்ச கோவலத்தை கட்டிட்டு கையில ஒரு கழுதைய புடிச்சுக்கிட்டு எங்க வரியா வர வந்தவர் சும்மா இருக்கக்கூடாது மன்னா இன்னைக்கு போகாதியே மழை வரும்னு சொல்ல மன்னர் கேப்பாரா ஏன் மந்திரி சொல்லிட்டாரு மழை வராது நீ என்ன மந்திரியா மந்திரியே சொல்லிட்டாரு மழை வராதுன்னு நீ எம்மா திரும்ப போகிட்டார் இப்ப காத்துக்கு போனாலும் வேட்டையாடி இருக்கிற போது திடீர்னு மழை வந்துருச்சு நன்னஞ்சு சிரமப்பட்டு அரண்மணிக்கு வந்துட்டார் அரண்மனைக்கு வந்த மன்னர் யோசிச்சாரு மந்திரி சொன்னேன் மழை வராதுன்னு அது நடக்கலையே விவசாயி சொன்ன மழை வரும்னு சொன்னபடி வந்துருச்சா அப்போ மழை வர்ற விஷயம் விவசாயிக்கு எப்படி தெரியும் தெரிஞ்சது இருந்திருக்கு அதனாலதான் ஆடிப்பட்டம் தேடி விதைச்சு காலங்களை ஆறு முறையாக வகுத்து எப்படி கணிச்சு இருந்திருக்கான் பாருங்க படிக்காத விவசாயி கூட இப்போ யோசிச்சு பார்த்துட்டு விவசாயி ஆளுங்க கூப்பிட்றாருக்கு வாயா நீ சொன்ன வழி மழை வந்துச்சே உனக்கு எப்படியா தெரியும்னு விவசாயியை கேட்க மன்னருக்கு விவசாயி சொன்னாரன் எனக்கு என்னங்க தெரியும் நிலம் கடந்தா உழுக தெரியும் விளைஞ்சா அறுக்க தெரியும் நாங்கெல்லாம் வெந்த இடத்துன்னுட்டு விதி வந்த இடத்துல செத்த தலங்களை ஏறிச்சாங்க சொல்ல முடியல ஆனா பாருங்க என் வீட்டு கழுவிக்கு தெரியும்கா மழை வர்ற விஷயம் சொல்ல நீட்டி இருந்துச்சு கழுத காது முன்னால நீட்டி இருந்தா மழை வரும் நாங்க கால காலமா பரிசோதனை பண்ணி வச்சிருக்க அதனாலதாங்க நானும் சொன்னேன் விவசாயி சொல்றாரு மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்கனவே மந்திரி ஒருத்தர் ஆமா அவனை தூக்கிட்டு கழுதையை மந்திரி ஆகிட்டு மக்கள் ஒன்று கூடி கொண்டாட வேண்டும் அனைவருக்கும் இன்பமே வேண்டும் நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த வகையில ki devi ayiram er ke subadina adha thavar nalai nindha var namak halu mulavadu சார்பாக நன்றி கருத்துக்களாக விதைப்பவன் உறங்கிவிட்டாலும் விதை உறங்காது அதனால இந்த நாடு எதை நோக்கி பயணிக்கிறது என்ற கேள்வி என்னன்னா ஒரு விஷயம் நான் நீதிபதியாக மாட்டேன் வழக்கறிஞராகி நான் செஞ்சதெல்லாம் சரிதான்னு எனக்கு எதிரே இன்னொருத்தர் உடனே நீதிபதி தீர்ப்பு சொல்றேன் நீதிபதி ஆகி தீர்ப்பு சொல்றோம் ஆகிடுறோம் இந்த குணத்தை கொஞ்சம் தம்பி வேணுங்கிறதுக்காக தம்பி செய்யறதெல்லாம் கொடிபிடிச்சா நல்லா இருக்குமா நீங்க சட்டசபையில் கேள்வி கேட்கிறாரு இந்த காரக்குடி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் ஐயா சட்டமன்ற உறுப்பினர் கப்பல் ஒரு கேள்வி கேட்கிறாரு தூத்துக்குடியில பதிமூணு பேரை சுட்டாகல மேல வண்டி மேலே ஏறி சுடக்கூடிய அனுமதி யாரு கொடுத்தது அப்படின்னு கேள்வி கேக்கிறாரு நடந்து வச்சு அப்படித்தானே சொல்லியிருக்காங்க ஆனா என்ன சொல்றாரு நாட்டோட முதன்மை அமைச்சர் சொல்றாரு தூத்துக்குடியில வண்டி மேலே ஏறி சுட்டது கற்பனைக்கதேங்கிறார் நாடு அடுக்குமா நியாயமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க காக்கா உரிய சுட்டா கூட கேள்வி கேட்க நாதி இருக்கு நாளைக்கு நமக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம் இருக்குன்னு பேட்டி கொடுக்கிறார்கள் நியாயமா யோசிக்க வேண்டாமா இதுக்கு மேலே சிந்திக்கலாம் கோவனம் கூட மிஞ்சாது நட்ட வயலுக்குள்ள இயந்திரத்தை விட்டு அழிக்கிறானே பாத்தியலா வடலூர் மாவட்டத்துல அங்க கடலூர் மாவட்டத்துல அவ்வளவு நட்ட வயல் மனசாட்சி நியாயமா அவங்க தலையிலாம் இடி விழுகாதா உமக்கே வெளிச்சம் வள்ளலாறு வள்ளலாறு கருணை கருகி ஒழுகை இன்று வழிக்காதா என்று வேண்டுபவர்களிலே நானும் ஏன் பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் அதை நாலா பிரிச்சு நாமூனு பன்னெண்டா வச்சா படிச்சு சொல்லி பேர் என்ன இருக்க பூரடங்கு ஜாமத்தில் என்ற பாடலை பாடியதற்காக சிவசாமி உடையார் பதனக்குடியை சேர்ந்த மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய அன்பன்னார் அவர்கள் ரூபாய் எழுநூத்தி ஒன்றரை வழங்கியிருக்கிறார்கள் தங்கச்சியின் சிறுமியினுடைய கையால் எனக்கு வழங்கியது ரொம்ப நன்றி மிக்க மகிழ்ச்சி தங்கச்சி பேசலாம் முடியாது சார் பேரும் புகழும் பெற்று நல்லபடியாக வாழ அனைவரை வேண்டுகிறேன் எல்லாரும் நல்லா இருக்கிறதா நம்ம நீங்க எல்லாம் நல்லா இருந்தா தான் நானெல்லாம் நல்லா இருக்க முடியும் அந்த வகையில என்னால் முடிஞ்சது நாட்டுக்காக ஏதாச்சும் அப்ப என்ன அர்த்தம் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம சீர்குக்கி பார்க்க வேண்டிய நிலமையில நம்ம இருக்கும் தண்ணி எல்லாருக்கும் பொதுவானது பூமி இந்த பூமியில எப்படி இருக்கு ஆறு அருவி குளம் குட்டை கம்மாய் ஓடை ஊருணி குளம் கேணி மடை பாய்க்கால் ஒரு மன்னன் குமிழி தூம்புன்னு ஒண்ணு வச்சு ஒரு மடை கட்டிருக்க சோழ மன்னன் அவன் கட்டிய தூம்பு புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கு அந்த கம்ம வெள்ளநாட்டு கம்ம பேர் குமுழி தூம்பு வரலாறுல இருக்கு குமுழி தூம்புனா என்ன மலையில தண்ணீர் நிரம்பு பொழுது சேறு சகதியெல்லாம் வந்து மூடி விடுமா அதை வெளியில எழுப்பதற்காக அந்த நடு கம்மாய்க்குள்ள அந்த குமுழி தூம்பு வச்சு கட்டி அதை கல்வெட்டு ஒன்று என்ன எனக்கு பின்னாலே வருகிற சந்ததியினர் இந்த கம்மாயை பராமரிச்சு இந்த மடையும் பராமரிச்சு யாரு மம்பட்டிய தோல்லை வச்சு நடத்துகிறார்களோ அவங்க பாத விந்தத்தை என் தலையில் சும்மா எழுதி வச்சாங்க எவ்வளவு ஒரு மத தூம்பா வரையும் தூரம் அம்மா அழிச்சு வீடு கட்டுறேன் பள்ளிக்கூடத்தை தூக்குறேன் என்ன கொடுமை காமராஜர் நினைவு நாளிச்சு காமராஜர் பாருங்க தோல்லை துண்டு போடுற வழக்கம் இருந்திருக்கு அவரு பாருங்க இங்கிட்டு போட்டுருந்த துண்ட ஒரு நாள் மாத்தி இங்கிட்டு போட்டுருந்துருக்காரு இந்த பத்திரிகை காரர்களுக்கெல்லாம் கண்ணை உருத்திருச்சு யா துண்டை மாத்தி போடு அனைத்து ஒரு பிரச்சனையா விடுந்தப்பா அப்படின்னு சொன்னா கேட்கற மாதிரி துண்டையா மாத்தி போடியா துண்டையா நாட்டை துண்டு துண்டா போட்டாங்க கேட்க நாதி இல்லை அது தோல்ல துண்டு போடுறது கேள்வி கேட்கிறாங்க பார்த்தா இது எதுக்கு பொண்ணா அப்ப இங்க வாங்க உட்காருங்கன்னு எல்லாரையும் உட்கார வச்சு தோல்ல கடந்த துண்டை எடுத்து காமிச்சாராம் சட்டை கிழிஞ்சிருந்தான் நினைச்சு பாருங்க கற்பனை பார்க்க முடியுமா தோல்ல கடந்த துண்டு எடுத்தா சட்ட கிழிஞ்சு கிழிஞ்ச சட்டைய போட்டுக்கிட்டு இந்த நாட்டுக்காக தன்னலமற்ற அன்பான தலைவன் காமராஜ் பள்ளிக்கூடம் கட்டினாரு பள்ளிக்கூடம் பூரா மூடனுங்கிறேன் டாஸ்மாக பூரா துறக்கணுங்கிறேன் நியாயம் அது ஒரு பெண்ண இந்த என்னத்தை நான் சொல்றது அடிக்கிறதெல்லாம் பாத்தீங்களா அந்த போராட்டக்காரர்களை ரொம்ப நெடுமையா இருக்கு டாஸ்மாக்னா என்ன அர்த்தம் வாணிப கழகம் அர்த்தம் தமிழ்நாடு நுகர் பொருள் வாணிப கழகம் என்ன உணவு பொருள் விற்கணும் அந்த பொம்பளை நந்தினி கேட்டுச்சு நீதிமன்றத்தில் அது உணவு பொருளா இல்ல போத பொருளான் உடனே நீதிமன்ற அவமதி உள்ள நியாயமா எதை நீங்க வேண்டியது என்ன ஆளு பண்பாடு என்ன சத்துடி கல்லும் பள்ளி சென்றும் பள்ளி அதத்து தையா அது கிள்ளி That's and they can hear it. நண்போழர் ஜீவானந்தம் தாமரத்துல ஒரு பள்ளிக்கூடம் நான் திறந்து வைக்கிட்டு இருக்காரு தோழர் ஜீவானந்தம் கொஞ்சம் தாமதமா இப்ப என்ன பண்றாரு காமராஜர் என்னப்பா பழக்கம் வர்றது இல்லையா பேசினார் உடனே அவர் உங்களுக்கு என்ன படக்கனு முடியாது ஒரு வேட்டி அதையும் நம்ம தலை தாங்காது ஆனா இப்படி போயிருச்சு இந்த உலகம் நினைச்சா வேதனையாருக்கு நெஞ்சு பொறுக்குது இல்லையே நிலை கட்ட நினைந்து விட்டா நெஞ்சு பொறுக்குதில்லையே எல்லாத்தையும் காரணம் என்ன எல்லாம் ஆசைதான் ஆசைதான பிரச்சனை அதுதான் காரணம் கும்பாபிஷேகம் பன்னிரண்டு முதல்ல கும்பாபிஷேகம் மூணு நாள் இரண்டு நாள் அல்லது ஒரு நாள் யக்கிய வளர்க்கிறார்கள் யாகங்கள் அந்த ஓமகுண்டத்தில் தண்ணிக்கு ஆவாகனம் செய்யப்படுகிறது அக்னி பகவான் கருட பகவான் வாயு பகவான் அத்தனை பேருடைய காயத்ரி மந்திரங்களை சொல்லி அதை செய்து அந்த மந்திர எந்திரங்களால செய்த தகடுகளாலே சுவாமியை நிலைநிறுத்தி காலையில கும்பத்தில் விடக்கூடிய தண்ணி நேர கலசத்துக்கு இறங்குறான் எப்படி இறங்குது லட்சம் ஜனம் கூடி பார்க்கிற பார்வையில் அந்த பார்வை ஒளி அங்கே போய்படுது நேர விக்கிரகத்துக்கு வருது விக்கிரகத்துல நாலு ஆண்டு இருக்கும் அதுக்கு அடுத்து நேரம் பழிவிடத்துக்கு வரும் ஆண்டு இருக்கும் அதுக்கடுத்து கோபுரத்து கொடிபுரத்துக்கு வரும் ஆண்டு மூணு ஆண்டு மூணு மூணு மாதம் மூணு மூணு வருடம் நாலு பங்காக கோபுர கலசம் அடுத்து சுவாமி அடுத்து பளிபீடம் அடுத்து கொடிமரம் வருடங்கள் இருக்கும் பன்னிரெண்டாவது கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் நாலு இருக்கு சின்னதா ஒன்னா ரெண்டா மகா கும்பாபிஷேகம் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் இப்படி இருக்கு இந்த கும்பாபிஷேகம் என்பதற்கு தமிழ்ல என்ன பேர் தெரியுமா வந்து கண்டுகழியுங்கள் என்று தமிழை போற்றுவோம் தமிழ் மக்கள் வாழ வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாற்றை போற்றி பாடுகிறாரே என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே வாழலாம்னு சொல்லுதே மாணிக்க வாசகர் பிறந்தாரு திருப்பரம் துறையில வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க குருமனிதன் தாழ் வாழ்க ஆகம் ஆகி என்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க வேகங்கள் வேகங்கள் இதை விட ஒரு தமிழ் எந்த மொழியில இருக்கு கிடையாது இப்படி அற்புதமான மொழியை நீசபாசிக்க நண்பர்களது அப்படி அற்புதமான அதுக்கு என்ன காரணம் இந்த போ சிறப்பு அது எதுவுமே கிடையாதான் நீங்க சங்க கன்னடம் சங்க தெலுங்கு சங்க மலையாளம் சங்க இந்த துங்க தமிழ் அதுலையும் முந்து தமிழ் அப்பேற்பட்ட தமிழ் மொழிக்கு அவள் உண்டு இந்த தமிழ் கடவுள் முருகேனால் நான் நினச்சா நிம்மதியாகும்படி காட்டிருந்து காத்திருந்தே காலக்க போகுதே கூத்தி இருந்து கூத்திருந்தே போகலை